तापत्रय विनाशाय, சச்சிதானய விோத்தியேத்தா விநாய் ஸ்ரீகிருஷ்ணா வய நுமாகரே கர்ம வனோத்தர் ந பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் உத்தவருக்கு உபதேசம் பண்றார் அஸ்மின் शरीरे அஸ்மின் ஷரீரேன்னா இந்த உடம்பு எப்பேற்பட்ட உடம்புன்னா தெய்வாதீனே தெய்வாதீனம்னு சொன்னால் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு அர்த்தம் மாயா சகித பிரம்மனுக்கு கட்டுப்பட்டது இந்த ஷரீரம் அவருக்கு உரிமையானதுங்கிறார் பகவானுக்கு உரிமையானது இந்த உடம்பு தெய்வாதீனே அஸ்மின் ஷரீரே இதில் எத்தனையோ தேவதைகள் இதுக்கு இந்த ஷரீரத்துக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே தெய்வங்களுக்கெல்லாம் தேவதைகளுக்கெல்லாம் தேவத்தையாக பரமார்த்த தத்துவமான பரம்பொருள் இருக்கார் இது என்ன பண்ணுகிறது இந்த மாயா சக்தியினால குணபாவ்யேன கர்மனா வர்த்தமானா அந்த குணங்களால் உருவாக்கப்பட்ட செயல்களால் இவன் இருக்கிறான் வர்த்தமான அபுதா வர்த்தமான ஜீவஹா இந்த சரீரத்துக்குள்ள குணபாவ்யேன கர்மனா இதில் எத்தனையோ உள்ளுக்குள்ள இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கு உடம்பில் நடக்கக்கூடிய இயக்கங்கள் ஃபிசிக்கலாக நடக்கிற இயக்கங்கள்லாம் இருக்குது ஹார்ட்டு துடிச்சுன் இருக்கு உடம்புக்குள்ள ஒரு பெரிய மெக்கானிசம் வேலை ஓயாம உள்ளுக்குள்ளே கர்மா நடந்துருக்கு அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை அதை நல்லதாக வச்சுக்கிறதும் கெடுதலாக வச்சுக்கிறதும் நம்முடைய வாழ்க்கை நடத்துகிற முறையில் இருக்குது உள்ளுக்குள்ள எத்தனையோ இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கு ஓயாமல் இரத்த ஓட்டம் நடந்து கொண்டிருக்கு இதெல்லாம் நாம் நினச்சி பார்க்கறது சரீரத்துக்குள்ளே நம்ம வில்லு இல்லாமல் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு அதை வில்லால் நாம் சரி பண்ணிக்க முடியுங்கிறதும் தெரியணும் ஓரளவுக்கு பண்ண முடியும் ஓரளவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கார் பகவான் அப்பேற்பட்ட இந்த சரீரத்தில் வர்த்தமான அபுதஹா அபுதஹாங்கிறார் அபுதஹானா அறிவ சரியாக பயன்படுத்தாதவன் அறிவாற்றலை நன்கு பயன்படுத்தாதவன் இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை சுயமாகவும் சாஸ்திரத்தின் துணை கொண்டும் சிந்திக்காதவன் என்ன பண்ணுகிறான் தத்த தத்திரன்னா அந்த தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இந்த உடம்பில் குணங்களால் கர்மாக்கள்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம இந்த அஜானத்தினால இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறான் அகம் கர்த்தா அஸ்மிதி நிபத்ததே இந்த ஜீவாத்மாவே மாயா காரியந்தான் அத்வைத சித்தாந்தப்படி நான் தான் இதுக்கு கர்த்தா அப்படின்னு நினைத்து அதில் ரொம்ப ஆழ்ந்து பந்தப்பட்டு விடுகிறான் தன்னுடைய தன்னுணர்வு ரொம்ப பலமாகிறது தன் முனைப்பு பலமாகிறது பொருளும் புல நின்பங்களும் தான் வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்லாம் தப்பாக புரிஞ்சு வாழ்கிறானே தன்னை பற்றிய உண்மையை சரியாக தெரிஞ்சிக்காமல் வாழ்கிறான் ஆக அவன் பந்தப்படுகிறான்னு பந்தத்துக்கு காரணம் அஜானம்ங்கிற ஆக இதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணலாம் இந்த சரீரத்தையே நம்ம மனசையே நம்ம வந்து ஒரு புறப்பொருளாக பார்க்க முடியும் பார்க்கணும் பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு தெளிவான வாழ்க்கை அமையும் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தெய்வாதீனே ஷரீரேஸ்மின் குணபாவியேன கர்மணா வர்த்தமானோ புதஸ்தத்திர எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக